பிரபி தோற்ற வேற்றைக்கணையே ஜானமுதிரா கிருஷ்ணா கீத்தமே நம அமீரவிஷன் கேச்சி பிரஞ்சலையோ மகர்ஷி சித்தாந்தி ராம் ஸ்ஷாபி அமீஹித்வா சுரசங்கா விசந்தி அமீ சுரசாக அமீனா இங்கே இருக்கக்கூடிய இந்த கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய யுத்தம் பண்ணக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் தேவர்களுடைய அவதாரம் இவர்களெல்லாம் பூமியோட அதர்மத்தை குறைக்கிறதுக்காக அவதாரம் தோன்றி இருக்கிறவர்கள் மகாபாரதத்தினுடைய புராண கோணத்தில் அர்ஜுனன் சொல்றதாக வேதவியாசர் விளக்கி கொண்டிருக்கிறார் துவா உன்னை நோக்கி அமி அமீன்னா இங்க இருக்கிற பிரத்யட்சமா முன்னாலே இருக்கக்கூடியவர்கள் சுரசங்காக சுரசங்காகனா தேவக்கூட்டங்கள் அதுல ஒரு ஆ ஒழிஞ்சிருக்குன்னு சொல்லி அசுரசங்காக சொல்ற அர்த்தம் இருக்கிறது அஹா சுரசங்காக அசுரசங்காக விசந்தி விஷந்தீனா உன்னிடத்தில் இவர்கள் எல்லாம் நுழைகிறார்கள் அதாவது பிரளயம் ஏற்படுகிறது இந்த பூமியில எல்லாவற்றையும் அழிக்கிற ஒரு காரியத்தை காட்டுறார் பகவான் விஸ்வரூபத்துல படைப்பை ஆச்சரியமான படைப்பை பிறகு படைப்புல இருக்கிற அழிவு நிகழ்ச்சிகளை காட்டுகிறார் சில தப்பிக்க முடியாம கையை கூப்பிக்கொண்டு புகழ்ந்து பாடுகிறார்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் பகவானே எங்க எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுங்கள் ரக்ஷமாம் பாளையமாம் அவத்துமாம் என்றெல்லாம் அவர்கள் பிரார்த்தனை பண்ணுகிறார்கள் கேச்சித்து பீத்தாகா சிலர் அச்சமுடையவர்களாய் அதாவது தப்பிக்க முடியல இந்த மரணத்திலேருந்து இவர்களால் தப்பிக்க முடியல ஆனால் பயம் ஏற்பட்டிருக்கிறது பிராஞ்சலையா கைகளை கூப்பி கொண்டு கிரணந்தி ஸ்துவந்தி கிரணந்தின்னா புகழ்ந்து பாடுகிறார்கள் அப்புறம் இதனால ஏதோ உலகத்துக்கு பெரிய ஆபத்து வருமோ என்று நினைத்து கொண்டு மகரிஷி சித்த சங்காக மகரிஷிகள் பரந்த உள்ளம் படைத்த சிறந்த அறிவாளிகளான மகான்கள் சித்தர்கள் இளமையிலிருந்தே பற்றற்ற தன்மையும் தெளிந்து அறிவும் உடைய அவர்களுக்கு தான் சித்தர்கள்னு பேர் அந்த கூட்டங்கள் அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள்னா உலகத்துக்கு நன்மை உண்டாகட்டும் மக்களுக்கெல்லாம் கெடுதல் வராமல் இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணுகிறார்கள் ஸ்வஸ்தி உக்துவா துவாம் புஷ்கலாபிகி ஸ்துதிபிகி ஸ்துவந்தி உன்னை ரொம்ப பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் உன்னை புகழ்ந்து போற்றுகிறார்கள் புஷ்கலாபிகி ஸ்துதி பிகின்னா நல்ல கருத்து செறிவுள்ள பொருள் சேர் புகழ்ன்னு அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்களால் உன்னை புகழ்ந்து இந்த உலகத்துக்கு நன்மையை செய்வாயாக இந்த அழிவு வேண்டாம் என்று தடுக்கின்ற எண்ணமுடையவர்களாய் அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் மனிதனுக்கு இன்பந்தான் எப்பவும் இருக்கணுங்கிற எண்ணமும் துன்பம் வரக்கூடாதுங்கிற எண்ணம் இயல்பா இருக்கிறது ஆனால் இன்பமும் துன்பமும் காம்ப்ளிமெண்டரி ஒன்றை ஒன்று நிறைவு செய்கிறது துன்பம் இல்லாமல் இன்பத்துக்கோ இன்பம் இல்லாமல் துன்பத்துக்கோ மகிமை கிடையாது ஆகவே இந்த ஸ்லோகத்தில் இந்த அச்ச உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களாக அமைந்திருக்கிறது பகவான் படைப்பினுடைய தோற்றம் இருப்பை விட அழிவு கோணத்தை காட்டுகிறார் ஏனென்றால் வாழ்க்கையை நாம் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய பிறப்பை ஏற்றுக்கொண்டோம் வாழ்க்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையின் நிறைவையும் ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனதிற்கு பழக்கத்தை கொடுக்க வேண்டும் இந்த பிரபஞ்சத்தினுடைய இருப்பை ஏற்றுக்கொள்ளுகிறோம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களை அது நமக்கு துன்பம் தரக்கூடியதாக இருந்தாலும் சரி இன்பம் தருவதாக இருந்தாலும் சரி இன்பம் தருவதை ஏற்றுக்கொள்வோம் என்பதில சந்தேகம் கிடையாது ஆனால் துன்பம் தருவதையும் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த ஸ்லோகங்கள் வாயிலாக நாம் புரிந்து வேண்டும் ஆகவே இந்த பிரபஞ்சத்தினுடைய மாபெரும் கஷ்டங்களையெல்லாம் இது இந்த பிரபஞ்சத்தின் நியதி என்று நாம் ஏற்றுக்கொண்டால் அது விஸ்வரூப தரிசனத்தினுடைய பூர்ணமான அம்சமாக அமைகிறது அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு படிக்க பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அமீஹித் சுரசங்கிசந்தி கேச்சித் பிராஞ்சலையோந்தி ஸ்வஸ்தீத்யு மஹர்ஷி சித்த சங்க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 உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர்பெயரையும் பெயரையும் அப் செய்யவும் ஹரிவோம்